எனினும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் அதாவது அவர்களை மரணிக்க செய்வதன் மூலம் கல்வி அறிவை கைப்பற்றுவான் இறுதியாக எந்த அறிஞரும் இல்லை என்றாகிவிட்டால் மக்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் அவர்களிடம் நியாயம் கேட்கப்பட்டால் அறிவின்றி தீர்ப்பு கூறுவார்கள் இதனால் அவர்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்று நபி செல்லும் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு